புகழ் சாந்தியும் சமாதானமும் கண்மனித சூடு உள்ளாகி சல்லல்லாகலைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தக தாவகங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறை நகத்திற்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பத்திலே இருக்கிற மாசிரத் பாவ மன்னிப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக பாவங்களை எல்லாம் மன்னித்து ரபுல் ஆலமியின் மறைத்து மன்னித்து அவனிடத்தில் இருக்கிற உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் நமக்கு தந்திடுவானாக லைலத்துல் கதிரினுடைய இரவை நம் அனைவருக்கும் கிடைக்கச் செய்திருவானாக அவனுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹர் ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் சேர்த்திடுவானாக என்று செய்தவனாக அனாதைகளை ஆதரிப்போம் என்ற தலைப்பில இன்றைக்கு ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சமூகத்தால் கைவிடப்பட்டவர்கள் என்று சொன்னால் கூட அது மிக இல்லை காரணம் இன்றைக்கு சமீப காலமாக எத்தீமான பிள்ளைகள் அதிகரித்து வருகிறார்கள் பல்வேறு காரணங்கள் நிறைய தலாக்குகள் குழந்தை பிறந்ததற்கு பிறகு கணவன் தலாக்கு விட்டு விட்டு புறப்பட்டு விடுகிறான் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற வேலையை அந்த தாய்மார்கள் செய்கிற போது பல்வேறு வகையான கஷ்டங்கள் ஒரு சில தினங்களுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் தர்காவிலே பான்குடி குழந்தை அதோடு ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள் இரவு கதவை பூட்ட வேண்டும் ஆனால் அழுது கொண்டே என்னம்மா என்று ஒரு இயக்கத்தை சார்ந்த இளைஞர்கள் கேட்கிற போது அவள் சொன்ன வார்த்தை தஞ்சை பகுதியை சார்ந்தவள் என் கணவர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார் இந்தியாவிற்கு வந்த ஒரு சில தினங்கள்தான் இந்த குழந்தை எனக்கே பிறக்கவில்லை என்று சொல்லி என்னை தலா கொட்டு விட்டு சென்றுவிட்டார் எனக்கு இயற்கையில் தகப்பன் இன்னொரு திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் சொந்தங்களின் வீட்டுக்கும் செல்ல முடியாது தகப்பனின் வீட்டுக்கும் செல்ல முடியாது என் உறவுக்காரர்களும் இந்த நிலையில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை மார்க்கமும் பெண் மார்க்கமும் தற்கொலை செய்து கொள்ள அனுமதிக்கவில்லை நான் என்ன செய்ய இந்த எட்டு மாத குழந்தையை வைத்து நான் எப்படி வளர்ப்பேன் இந்த அவலங்களுக்கு தீர்வு என்ன அவளும் நம் சகோதரி தானே நிறைய இது போன்று உதாரணத்திற்கு ஒரு இரண்டு வரலார்கள் வர்களை சமீப காலமாய் தலாக்குகள் அதிகரித்து வருகிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி தலாக்கு விடப்பட்டு இரண்டு குழந்தைகள் பெண் பிள்ளை ஒன்று ஆண் பிள்ளை ஒன்று பதிமூணு பதினாலு வயது வயது மீறி போன ஒரு ஏழு எட்டு வயது இருக்கலாம் அல்லது பத்து வயதுக்குள் இருக்கலாம் கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையால் பெண்மணி வெளிநாட்டிலே வேலை செய்து தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறான் இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார் இந்த பதிமூணு பதினாலு வயது பொம்பளை சமைத்து தன்னுடைய சகோதரனுக்கு உணவை கொடுத்து அனுப்ப வேண்டும் காலத்தின் சூழல் வேலை செய்த அந்த பெண்மணியினுடைய வேலை வாய்ப்பு போகிறது அந்த பெண்ணுக்கு வேலை இல்லை வேலை இருந்தால் தான் இங்கு படம் அனுப்ப முடியும் வேலை இல்லை படம் அனுப்ப முடியவில்லை இந்த பெண்மணி ஒரு நிஸ்வானிலே ஓதிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய தம்பி அணிச்சு நிஸ்வானில் ஓதுவார்கள் சாப்பிட வழி இல்லை யார்கிட்டையும் மனதில்லை சமூகத்தில் இருக்கிறார்கள் விழுகிறார் என்னவென்று கேட்கிற போதுதான் தெரிகிறது அம்மா இங்கோ இருக்கிறார் வேலை இல்லை உன்ன உணவில்லை பராமரிப்பற்று வாழ்கிறார்கள் ஆனால் தெரியாது தெரியாது நிறைய ஆதைகள் என்ன செய்ய போகிறோம் உயர்ந்த சமூகம் உயர்ந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் நாம் எல்லாம் இருக்கிறது நம் உறவுகளில் நிறைய எத்தீம்கள் இருக்கிறார்கள் கொரோனாவுக்கு பின்னால் நிறைய இளவல்கள் இறந்து போனார்கள் நம் உறவுகளிலேயே நிறைய எத்தீமான பிள்ளைகள் முதல்ல எத்தீம் சொன்னாலே தகப்பன் இல்லாதவருக்கு பேர் எத்தீம் தாய் இல்லாதவங்களுக்கு பேர் லத்தீம் எத்தீம் என்று சொன்னால் தகப்பன் இல்லாதவர்கள் தகப்பன் இல்லை என்றாலும் அந்த குறையை தீர்க்க முடியாது தாய் இல்லை என்றாலும் அந்த குறையை தீர்க்க முடியாது குடும்பங்களில் நிறைய எத்தீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் நிறைய பெண்மணிகள் திருப்பூரிலே சந்தித்த நேரத்தில் நிறைய பெண்மணிகள் வேலைக்கு செல்கிறார்கள் எதுக்குன்னு சொன்னா நான் பிள்ளைகளை ும் கையேந்தாமல் பாதுகாப்பதற்காக இந்த பெண்கள் கஷ்டப்படுகிறார்களே உறவுக்காரர்கள் என்ன செய்தோம் நம்ம ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை விசாலப்படுத்திக் கொண்டனாம் அந்த எத்தீம் பிள்ளைகள் நம் உறவுகள் தானே நம்ம அண்ணன் பிள்ளை நம்ம தம்பி பிள்ள சச்சா பிள்ளை பெரிய இவர்களுக்கு என்ன செய்தோம் வேண்டும் அவர்களுக்கு கல்வி அவர்களுக்கு ஒழுக்கம் கொடுத்து விட்டால் பெருமானி நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் ரசூல் உள்ள கூட சொர்க்கத்தில் இருக்கிறது சாதாரண விஷயமா ரசூல் யார் நாம் யார் ரசூலோடு சொர்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் கண்மணி நாயகம் செல்லவ செல்லும் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும் வேண்டும் நிறைய தகப்பனர் இறந்து போகிற தாயாருக்கு வேறொரு திருமணம் நடக்கிறது சின்ன பிள்ளைங்க தகப்பன் இறந்து கொரோனாவில் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எதுக்காக வேண்டி இந்த சின்ன பிள்ளை போகல புள்ள இருக்கணும் சொல்லி ரெண்டு மூணு பிள்ளைங்க எல்லோருத்தருக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது வந்த கணவன் மாற்றான் பிள்ளையை என்னால் வளர்க்க முடியாது என்று அனுப்பிவிடுகிறார் அனுப்ப முடியாது எனக்கு பிறக்கில் பாதுகாக்க முடியாது எங்க மதனு ஒரு பையன் முடிச்சது தகப்பனும் இல்லை தாய் இருந்தும் இல்லை உணவுகள் இல்லை மாமார்களோடு பகை இந்த பிள்ளைகளுக்கான அகை கலவை என்ன இதற்கான தீர்வுகள் என்ன இஸ்லாத்திலே தீர்வே இல்லையா தீர்வுலாத மார்க்கமா இஸ்லாம் எண்ணி பார்க்கும் இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது பெருமானாரினுடைய நிகழ்வுக்குள்ளே வரலாம் சமூகத்திற்குள்ளே நுழையலாம் பிடித்தார் உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்தேன் என்கிறான் அல்லா வளர்த்த புள்ளரசுல்லாம் அல்லாகுவின் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடுகிறார்கள் நாம் எல்லாம் பெற்றோர் தான் தமிழன் அழகாத பேர் வச்சிருக்கிறாங்க யாரோ கொடுத்திருக்கிறாங்க நம்ம பெற்றோம் பிள்ளைகளை நாம் உருவாக்கவில்லை அல்லா கொடுத்ததை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த பெற்றோரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திற்கு அவன் வந்து விடுகிறான் வளர்க்கிற பொறுப்பை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான் அல்லா வளர்க்கிற பிள்ளை இதைத்தான் சொல்லுகிறான் பெருமானாருக்கு அது எடுத்துக்காவா நீங்கள் எத்தையும் இருந்தீர்கள் உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் அல்லா வளர்த்த பிள்ளை அதனாலதான் அறுபத்தி மூன்று வருஷங்கள்ல ஒரு பொய் கூட சொன்னதில்லை வயிற்றிலே இருக்கிற போதே தகப்பன் இறக்கிறார் அப்துல்லா காரணம் என்ன தெரியுமா சிறு வயதிலேயே தாயும் இறக்கிறார்கள் நாலு வயசுல தாயும் பார்த்தாராங்க காரணம் அலைவசல்ல வளர்ந்து வந்தால் பெற்றோரின் கடமையை சரியாக நிறைவேற்றவில்லை என்ற பெயர் நபிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக யாருமே தாய் தகப்பனுடைய கடமையை நான் நூறு சரியாக நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிற ஒருவரும் உலகத்தில் இல்லை அந்த பெயர் ரசூலுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்ல சிறு வயதிலேயே நாயகத்தினுடைய பெற்றோர்களை அவன் எடுத்துக்கொண்டான் வளர்க்கிற பொறுப்பை அப்துல் முத்தலிப் பொறுப்பேற்கிறார் அல்லாஹுதான் எட்டு ஆண்டுகள் வரை அப்துல் முத்தலி பிறகு அபு தாலி பொறுப்பேற்கிறார் அந்த பொறுப்பேற்றதால் அபூ தாலி சொன்னாரே என்னுடைய பொருளாதாரம் அதிகரித்தது பெர்மனார் சல்லந்தாசில வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு வந்ததற்கு பிறகு உள்ள நிலை வேறு அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொண்டால் அல்லாஹர் அவர்களின் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் இதுதான் நாயகத்தினுடைய வரலாறு சொல்லுகிற பாடம் அபுத்தாலி பன்னெண்டு வயசில் ரசூல் இல்லாவை பின்னாடி தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு ஒட்டகத்தில் புறப்படுவார் அந்த ஒட்டகம் ஒரு இன்ச்சு கூட நகராது என்னென்னவோ செய்கிறார் அழிக்கிறார் குத்துகிறார் என்னென்னவோ செய்கிறார் கடைசியில் பெருமானாரை தூக்கி முன்னாடி வச்சு அபுத்தாலி பின்னால் உட்காருகிறார் ஒட்டகம் வேகமாக செல்கிறது ஒட்டகத்திற்கு கூட தெரிந்திருந்தது நாயகம் யார் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் பராமரிக்கிற வேலையை சரியாக செய்பவர்களை அல்லாது பொறுப்பேற்றுக் கொள்கிறார் தகப்பனில்லாமல் வளர்ந்த குழந்தை ரொம்ப சின்னதிலேயே தகப்பனார் கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் தெரியுமா ஏழு வயதுல ஹாஃபி குரான் பதினோரு வயதுல கரம் ஷரீப்பில கொருவி நடத்துகிறார்கள் பதிமூன்று வயதிலே மதினாவிலே மாபெரும் மாமேதை பதிமூணு வயசுல எல்லா கல்விகளையும் பெற்றுக்கொண்ட மாமேதை அல்லா தாயார் அனுப்பும் போது கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்புறாங்க மதினாவுக்கு போகும் போதே காசு தீங்கு போச்சு மாலிக் ரஹமத்துல்லாவினுடைய பாடாரை எல்லோரும் உட்கார்ந்து எழுதுவார்களாம் பென்சில் பேனா எல்லாம் வச்சு எழுதும் போது சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லை தகப் பண்ண காசு கொடுக்க ஆள் இல்ல எச்சியை தொட்டு எழுதுவார்களாம் எச்சியை தொட்டு மானிஸ் ரமத்துலாங்க எச்சிய தொட்டி எழுதுறீங்க நான் இத்தனை நாள் ஹதீஸ் நடத்துறனே இப்படி எச்சிய தொட்டி எழுதுனா எப்படி நிற்கும் ஆரம்பத்தில் இருந்து பல நாள் ஹதீஷை ஒன்று விடாமல் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஒரு வரி கூட மாறா இதை கண்ட மாலிக் ரஹத்து மாறி திரும்ப மீண்டும் மக்காவுக்கு அனுப்புகிற போது மதினாவில் இருந்து மக்காவுக்கு வரும்போது பத்தாயிரம் திருகத்தை கொடுத்த அனுப்பிச்சாங்க அவங்க அம்மா கிட்ட கொடுப்பே போடு அம்மா சந்தோஷப்படுவாங்க பத்தாயிரம் திருகம் இன்னைக்கு ஒரு திருகம்ங்கிறது பத்தாயிரம் பிறகு இரநூறு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து அனுப்பிச்சா ரெண்டா இருபதா லட்சம் ரூபா கொடுத்து நேரா எப்படி இருக்கும் சந்தோஷம் நம்ம வீட்டு வந்து பையன் படிக்க போயிட்டு இருபது லட்சம் ரூபா உடனே பக்கத்தில் ஒரு லேண்டை வாங்கி போடு இல்லையா அல்லது அங்கே டெபாசிட் பண்ணு இங்க டெபாசிட் பண்ணு ஆயிரம் டெபாசிட்கள் வந்துவிடும் சாத்திரம் முத்துல அந்த பத்தாயிரத்துக்கு அம்மா கையில் கொண்டு போய் கொடுத்த அம்மா வச்சு கொடுத்தாங்க தாய் சொன்னார்கள் இதற்கு நான் உன்னை அனுப்பவில்லை மகனே வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் இதை எல்லாம் தர்மம் செய்துவிட்டு என் மகன் ஏழை இதிலீசாக உள்ளேவா ஏழை முகமது உள்ளேவா உன் கல்வியை கொண்டு சமூகம் பயன்பெற வேண்டும் அத்தனை கஷ்டத்தையும் நான் தாங்கணும் சமூகத்திற்கு நீ பயனளிக்க வேண்டும் அந்த சிஸ்டமில் இன்னைக்கு போயிடுச்சு படிக்கிறதுக்கு முன்னாடியே பிறக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிடலாம் நம்ம பிறக்கும் போதே வயிற்றில் இருக்கும்போதே கான்வெண்ட்டில் சேர்க்கணும் ஊட்டி கான்வெண்ட்டில் சேர்த்திடணும் அங்கே சேர்த்துறணும் இங்கே சேர்த்துறணும் அவன் ஒன்றாவது கூட படித்திருக்க மாட்டான் அவனை வந்து லா காலேஜில் படிக்க வச்சுருன்னு இந்த காலேஜில் படிக்க வச்சு மாதம் வந்து அவனுக்கு எண்பதாயிரரூபா சம்பளம் அதுக்கப்புறம் நான் நாலு மாதத்தில் ஒன்றே கால லட்ச ரூபாய் அமைக்கும் மூணு முன்னாடியே திட்டம் போடுகிற சமூகமாக மாறி போயிருக்கிறது பேசிய நாலாவது உலகம் முழுக்க பேச வைத்திருக்கிறான் அகமத் அமதி பார்க்கறதுக்காக இருந்து பயணம் பண்ணி வருகிறார் என்ன புரியணுமா இல்லையா அகமதிமன் படிக்க ஏழு ஆண்டுகள் பயணம் பண்ணி பகதாதுக்கு வருகிறார் அகமதிமுன் அம்பல் வீட்டு சிறையில் இருக்கிறார் படிக்க முடியாது எப்படி இருக்கும் இடி விழுந்த மாதிரி இருக்கு உலகத்தில் தடுக்க முடியாத ஆள் யார் தெரியுமா பிச்சைக்காரன் வீட்டு சிறையில் இருந்தாலும் போய் பிச்சை கேட்கலாம் இல்லையா கொரோனாவில் பிச்சைக்காரனை தடுக்க முடிஞ்சா எங்கேயாவது கொண்டு போய் வச்சு நீங்க இதுக்குள்ளதா இருக்கணும் கொரோனா பரவிடும் சொல்ல முடியுமா உலகத்துல எவனான தடுங்க தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு பிச்சைக்கார வேஷம் போட்டு அகமதிபுன் வீட்டின் கதவை தட்டி அவர்கள் வெளியே நான் பிச்சை எடுக்க வரவில்லை கல்வி பிச்சைக்காக வந்திருக்கிறேன் தினமும் வருகிறேன் ஓரிரு ஹதீசுகளை சொல்லுங்கள் அல்லது எழுதி தட்டி போடுங்கள் நான் மனதம் செய்து கொள்கிறேன் அப்ப அகமது பன் அம்பல் ரமத்துல்லா எவ்வளவு யார் ஆனால் அவர்கள் எத்தையும் உயர் குணத்தை சார்ந்தவர்கள் உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த தாயா மன்னர்கள் பொறுப்பேற்க தயாராக இருக்கிறார்கள் ஜக்காத்தினுடைய மனத்தை அந்த அம்மாவுக்கு அனுப்பும் போது என் பிள்ளைய ஜக்காத்தை கொண்டு நான் வளர்க்க விருப்பப்படவில்லை இது அழுக்குப்பதான் இதை கொண்டு என் பிள்ளை உருவானால் சமூகத்திற்கு பயனளிக்க முடியாது என்று அந்த தாய் ஈட்டு வேலை செய்து அதில் கிடைக்கிற பொருளாதாரத்தை கொண்டு அகமதிபு அப்பள் உருவாக்கப்படுகிறார்கள் சமூகத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் ஒவ்வொரு தாயும் பெடுகிறார் ஆனா இந்த சமூகம் அந்த தாயை குறித்து யோசிப்பதே இல்லை இல்லையா புகாரி இமாம் புகாரி இமாம் என்று பேசுகிறோமே மூணு வயசுல ரெண்டரை வயசு மூணு வயசுல தகப்பனாரை இழக்கிறார்கள் தாயார் அதுல கண் வேற தெரியாதுமாம் புகாரி ரமத்துள்ளாவுக்கு முகமது கண் தெரியாது அந்த தாய் பட்ட கஷ்டம் அல்லாத விடத்தில் எப்பொழுதும் நோன்புண்பாளாம் அழுவாள் தொழுவாள் அழுவாள் என் பிள்ளையை சூரியனை போன்ற ஆக்கிவிடு அந்த தாயார் கேட்கிறது சூரிய வெளிச்சத்தை உலகத்தில் யாராவது தடுக்க முடியுமா என் பிள்ளையினுடைய வெளிச்சம் சூரியனை போன்று இருக்க வேண்டும் உலகத்திலே எங்கெல்லாம் வெளிச்சம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் என் பிள்ளையின் கல்வி செல்ல வேண்டும் எல்லோருடைய கல்வி தீர்க்கும் பிள்ளையார் என் பிள்ளையை ஆக்கிவிடு ரொம்ப பார்ப்பார் பிள்ளையை வளர்த்த விதம் அணு அந்த தாய் வளர்த்தார்கள் அப்ப அல்லா பொறுப்பேற்றம் அல்லாது பொறுப்பேற்றான் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான் நிறைய வரலாறுகள் எத்தீமை குறித்த வரலாறுகள் உண்டு வரலாறு நிறைந்திருக்கிற பகுதி அண்டார்டிகா ஜேப்பில் காசை வச்சிட்டு வர மாட்டானுங்களா வச்சிட்டு வந்தா இறக்கப்பட்டு கொடுத்துருவோம் சொல்லிட்டு காசை வச்சுட்டு அதை ரூமி சொல்லும் போது சில பேர் ஜோப்பிலே பணம் வைக்க மாட்டார்கள் இது உலகத்தினுடைய நடைமுறை சட்டையே போடாமல் வருபவர்கள் தான் தாக்கியவாசிகள் சட்டையை போடமாட்டான இப்படி கஞ்சர்களை பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் தான் நன் தாக்கிய வாசிகள் அப்படின்னு எழுதுவாங்க கடும் கஷ்டம் மூசா அலகிஸ்லாம் சாப்பிட்டு ஒரு நாள் ரெண்டு இந்த ஊருக்குள்ளே போய் அங்கேயெல்லாம் அந்த காலத்திலெலாம் என்னென்னா நாங்கள் விருந்தாளிகள்னு சொல்லணும் அந்த ஊருக்காரர்கள் விருந்து கொடுக்கணும் அந்தாக்கியாவில் போய் நாங்கள் விருந்துக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் உங்கள் ஊருக்கு வந்துருக்குறோம் சாப்பாடு கொடுக்கணும் இந்த ஊரில் நம்மளா சாப்பாடு கொடுக்குற பழக்கமே இல்லைன்னுட்டான் அந்தாக்கியாவாசி நபி ரெண்டு பேர் ஆக உயர்ந்தவர்கள் முடியாது ஒரு செவரு கீழே விழுக போகிறது அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் கிருதி இஸ்லாம் முசா அலி இஸ்லாத்துக்கு வந்துச்சே சாக போறோம் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருந்த வேலை செய்யறது கூட பிரச்சனை இல்லை இந்த தூண்டுனா வர கஷ்டம் இருக்கா இல்லையா அது ரொம்ப கொடுமையா இருக்கும் அதனால இந்த வேலைதான் சாப்பாடு கொடுக்காத ஆளுக்கு நாங்க வேலை வேலை செய்யணுமா என்று மூசிச்சலாம் சொல்லும் போதுதான் சொன்னாங்க என்ன காரணம் நான் சரி செய்தேன் என்று சொல்வதற்கு சொன்னார்கள் அழகாம் இந்த சுவற்றுக்கு கீழே ஒரு எத்தீமின் பொருள் இருக்கிறது களப்பனர் பார்த்தாகும் போது இந்த பொருள் பின்னாடி பிள்ளைய பெருசான ஒன்னு அதை பயன்படுத்திக்கட்டும்னு உள்ள வச்சிருக்கிறாரு இந்த சுவர் விழுந்துச்சுன்னா அதை யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்பா தீமை பாதுகாக்கிற பொறுப்பை பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை நபிமார்களுக்கு வழங்கினார் சொல்லுகிறார்கள் உள்ள எத்தீமின் பொருள் இருக்கிறது எப்படி எல்லாம் பராமரிக்கிறான் அவருடைய குணங்களிலேயே சிறந்த குணம் எது என்று இமாம் சாபி ரஹத்துலாவிடத்திலே கேட்கிற போது சொன்னார்கள் ஏற்று வளர்க்கிற குணம் எந்த வீட்டில் எத்தையும் வளர்க்கப்படுகிறாரோ அந்த மனுஷன் சமூகத்தில் உயர்ந்தவர் நல்ல உள்ளமும் நல்ல குணமும் இல்லைன்னா அந்த பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வர முடியாது இன்னைக்கு தாம்புள்ளே வீட்டில் வச்சுக்கிறதுக்கு மனசில்லாத காலம் கல்யாணம் பண்ணியாச்சியை எப்படியாவது அனுப்பிச்சு விட்டந்தான் இல்லாட்டி சிக்கலாயிடு ஒரே சண்டை சச்சரவுமா இருக்கு அதனால் தாம் வெத்த பிள்ளையவே எப்புறா வெளியனுறதுன்னு இருக்கிற காலத்துல எத்தீமை வளர்க்கிற பொறுப்பு குணங்களின் ஆக அழகு குணம் எத்தீம்களை வீட்டில் வளர்க்கிற குணம் என்றார்கள் அம்பித்துள்ளாகித்தவர்கள் பெருமலர் செல்லாச்சலம் எப்படி பராமரித்தார்கள் தெரியுமா அழிலடியல்லாக சொந்த சகோதரர் ஜாஃபர் அழியல்லாக போர்க்குளத்திற்கு செல்கிறார்கள் போர் கடுமையான போர் ரோமிலே நடக்கிறது என்னை பலஸ்தீன் பகுதி இருக்கா இல்லையா அங்கேதான் நடக்கிறது செல்லுகிறார்கள் முப்பதாயிரம் முதல் நாள் சகிதாக்கப்படுகிறார்கள் இரண்டாவது நாள் ஜெய்திராக்கப்படுகிறார்கள் அப்துல்லா சகிதாக்கப்படுகிறார்கள் முப்பதாயிரம் பேரத்தில் இருந்து மூவாயிரம் பேர்களை தனியாக ஒதுக்கினார்கள் குதிரை வீரர்கள் குதிரை கிளம்ப கூடாது குதிரையை இழுத்து காலில் இருந்து குதிரை புழுதிகளை கிளப்ப வேண்டும் கிளப்ப வேண்டும் காலிதிர் செய்தவர்கள் யாரும் இல்லை எட்டு கீழ் இருந்தும் புழுதிகள் தத்மீரின் முழக்கம் ரோமிகள் பார்த்தார்கள் ரோமிகளை வெல்ல முடியாது என்றிருந்த காலத்தில் இந்த புழுதிகளை கிளப்புவதை பார்த்து வான்முட்ட கூட்டங்களை கிளப்பிக்கொண்டு பல லட்சம் பேர்களை கிளப்பிக்கொண்டு இந்த அரபுகள் போருக்கு வருகிறார்கள் என்று போர் நிறுத்தம் ஏற்பட்டது தோல்வியை ஏற்றார்கள் தோற்று போனார்கள் ரோமிகள் என்ற வரலாறை பார்க்கிறோம் அதற்கு காரண கால்தலி நீண்ட தூரம் போய் தன் தம்பி இறந்து போகிறார் தோழிலை போட்டு வளர்ப்பார்கள் யானை நடப்பார்கள் வீட்டுக்குள்ள போய் அந்த பிள்ளைகள் ரசூடின் உடைய முதுகிலேறி விளையாடுவார்கள் தன்னுடைய தம்பி ஜாபரிபின் அபி தாலு இன்றைக்கு இல்லை சகிதாகிறார் அந்த பிள்ளைகளை எப்படி சந்திப்பது தூமாகி சனல் அனைவ செல்லும் ஜாகரிகன் அபி தாலிபர்கள் எல்லாவினுடைய வீட்டுக்கு சென்று அந்த பிள்ளைகளை கட்டி அணைத்து தலையை தடவி தடவி முத்தி அதுதார்கள் பெருமானார் அப்பொழுதுதான் சொல்லுவார்கள் எஜிமான பிள்ளைகளினுடைய இரக்கத்தோடு தலையிலே கை வைத்தால் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவ்வளவு பிள்ளையோடு தலையிலே கை வைத்து என்றால் அவர்களின் அந்த மகத்துவத்தையும் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சாதாரணமா சொல்றாங்க இறந்தவருடைய சகோதரர் சொல்ற அப்பேஷத்தின் இரக்கத்தோடும் கவலையோடும் பார்க்காத குழந்தைகள் உருவாகி வருகிறார்கள் பெருமன கொலைமசல்ல நாற்பது தடவை ஜனாதார துணுவை யாருக்குமே தொழு வச்சது இல்லை ஜனாதாயத்தின ஒரு தடவை ஜனாத வெளியூரில் மூத்தாய் வந்தார்னா அங்கே ஒரு கை தொழு வைப்பாங்க இங்கே ஒருக்கா தொழுக வைப்பாங்க ரெண்டு தடவை அவ்வளோதான் ஜனாஜா தொழுகை ஆனால் ரசூ சல்லாஹு முறை தொழுது நிம்மதி ஏற்படாது திரும்ப போய் தொழுது வைப்பாங்க மனசு திரும்ப போய் தொழுது வைப்பாங்க மனசு கேட்காது முறை ஜனாத அந்த ஹம்சார் அலி அல்லாஹின் அடக்கிட்டு வந்தாஹா பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ள மூணு வயசு பிள்ளை ஹம்சார் அலி அல்லாஹினுடைய குழந்தை அற உலகம் ஒரு வித்தியாசமான உலகம் பெண்களை குடிதோண்டி புதைப்பதற்கு போற்றி போட்ட உலகம் கும்பலக்குள்ள பெற்றோர்களை புதைப்பார்கள் கலவி ரவி அல்ல இஸ்லாமத்திற்கு வருவதற்கு முன்னால் நாற்பது பிள்ளைகளை புதைத்திருக்கிறார்கள் புதைத்த அந்த என்ன போட்டி எத்தீமை வளர்க்க போட்டி இன்றைக்கு எத்தீம்களுக்கு நம் சமூகத்தில் இடம் இல்லை வளர்க்க போட்டி ஜெயிலணிகள் லாபத்தில் நான் தான் வளர்ப்பேங்குறாங்க பெருமையார் என்ன காரணம் நாங்கள் ஹம்சாரணியல்லாகவும் நானும் ஒரு தாயிடத்தில் பால் குடித்தோம் அப்போ ஹம்சாயின் சகோதரர் சகோதரரின் மகள் என்பகள் நான் தான் வளர்ப்பேன் அழிரணிகள் லாபத்தில் எழுந்திரிச்சாங்க நான் தான் வளர்ப்பேங்குறாங்க என்ன காரணம் ஹம்சாயே சிச்சா சிச்சா மக என் சகோதரி நான் தான் வளர்ப்பேன் ஜாபர் அணிகள் லாபத்தில் எந்திரிக்கிறாங்க அந்த பிள்ளை நான் தான் என்ன சித்தி இயற்கையிலேந்து கொடுக்கிற மரியாதை வேற யாருக்கும் கிடைக்க பெருமானார் அன்றே ஜாஃபர் அலி அல்லா வளர்க்கட்டும் என்று ஒப்படைக்கிறார்கள் அந்த பிள்ளையை அலி அல்லாஹினுடைய மகளை ஜாஃபர் தன்னுடைய மகளை விட உயர்வாக வளர்த்தார்கள் தன்னுடைய மகளை விட அதனாலதான் ஹம்சார் அலி அல்லாவினுடைய மகளை மனம் பல பேர்கள் போட்டி கொட்டார்களாம் இப்படி எல்லாம் பெருமானார் உருவாக்கி கொடுத்தார்கள் வரலாறு எழுதுவார்கள் வேதனை இல்லை இந்த பகுதியில் போகும்போது இந்த கபரில் வேதனை கொடுக்கப்பட்டு இப்ப நான் போறேன் வேதனை இல்லை ரப்பே அதற்கு என்ன காரணம் மகன் ஒரு எத்தீமைக்கிறார் அந்த பிள்ளையாக எடுத்ததால் தகப்பனின் கபறி வேதனை இல்லை அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நவீன குரான் அல்லாஹ் ரபுல் ஒரு சூராவுக்கு இவ்வளவு பெரிய சூராவுக்கும் மாடு மாடு ஏமா சாந்திரிமா தகப்பனார் அந்த மாட்டைத்தான் பிள்ளைக்கு விட்டுட்டு போனே என் பிள்ளைய விட்டுட்டு போறேன் ஒழுக்கமுள்ள மனைவி சாலுகான பிள்ளை என் பிள்ளைக்கு சொத்தாய் இந்த மாட்டை விட்டுச் செல்கிறேன் என் பிள்ளையை கண்ணியப்படுத்த உயர்வாக்குறான் காலத்தில் என்னாச்சு அல்லாஹ் ரபுல்லால நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன் அந்த புள்ளை எவ்வளோ தாய்க்கு கட்டுப்படுத்துறீங்களா தாய் தகப்பனுக்கு அந்த அம்மா சொல்லுவோம் கஷ்டத்தில் போய் முந்நூறு திருகத்துக்கு இந்த மாட்டை விற்றுட்டு வாப்பா மார்க்கெட்டுக்கு போனவுடனே மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்து மாடு நல்லா இருக்கு ஆறுநூறு திருகத்துக்கு எடுத்துக்கறேன் எவ்வளோக்கே நம்ம இருந்தால் என்ன செய்வோம் அழுந்திரிலான்னு அறுநூறுக்கு வித்துட்டு அம்மாட்ட முன்னூற கொடுத்துட்டு அன்னூறு முந்நூறு வாட்டையை போட்டுருவான் நம்மால் இல்லையா பரவாயில்ல ஆறுநூறுக்கு கேட்டுக்கிறாங்களே அம்மா முந்நூறுக்கு தான் விற்க சொல்லுச்சு நாளைக்குகப்பேசம் அபுல் ஒரு பெரிய ஏற்பாடு செய்ய ஒரு கொடையாரியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ன செய்யறது மாட்டு அறுத்து அடிக்கணும் அவ்வளவு தங்கம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றான் வழி இல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக தங்கம் கொடுத்து வாங்கி கடைசியில இறந்த கொடையாளி பேசுகிறார் என்ற வரலாறை பார்க்கிறோம் திமுக விட்டுட்டு போனது அல்ல மாட்ட மாட்டின் எடை மாடு கிலோவா இருக்கும் நூத்தி ஐம்பது கிலோ தங்கம் கொடுத்து அல்லாத சொல்லி காத்துகிறார் எத்தீமை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் ஒருவர் நேர்மையாக நடந்தால் தங்கமாய் தாங்குவேன் தங்கமாய் தாங்குவேன் சுருக்கம் எப்படி மஸ்ஜிது கட்ட வேண்டும் மதினாவுக்கு போன உடனே மஸ்ஜி அந்த மசிது இடம் ரெண்டு பேரு அழகான பேர் அந்த இடம் பொறுத்தமாக இருக்குது ரசூல் செல்லல்லா கொலை வச்செல்லாம் இந்த இடம் இங்கே மஸ்ஜித் கட்டலாம் அந்த ரெண்டு எத்தீம்களினுடைய குணம் எப்படின்னா ரசூலே நீங்கள் எங்களுக்கு இடம் வாங்கினதே பெரிய விஷயம் இடத்தை எடுத்ததே பெரிய விஷயம் இதை நாங்கள் பள்ளிக்காக உலகம் உள்ளவரை தொழுகிற மக்களின் நன்மை எங்களுக்கு கிடைக்கும் இது இலவசம் சொன்னாங்க எத்தீமின் பொருளை இலவசமாக முடியாது எத்தீமின் பொருளை இலவசமாக எடுக்க முடியாது நார் கொடுத்துறைக்கு மசித் நபமை நடந்து கொண்டிருக்கிறது அன்பு கூறியவர்களே வரலாறுகளை பார்க்கிறோம் இஸ்லாமிய வரலாற்றுல கொஞ்சம் வித்தியாசமான சகாபாக்கள் அபுத் தகதார் அலி அல்லாத்தான் அவங்க வரலாறு முழுக்கவே அல்ல அவங்களுக்கு தொட்டதுலாம் பறக்க அபுத்தகதா ரசூலை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்த சகாதிகள் அபுத்தகா ஒருத்தர் அபுத்தகா யுக்ரின் கரலன் ஹசனா அல்லாவுக்காக யார் அழகிய கடன் தருவதுன்னு ஒரு வசனம் வரும் அப்ப நேரம் அபுதகதா ரசூல்லாட்ட போயிருவாங்க அல்லாவே ஏழை ஆகிட்டான் அல்லாவே கடை கேக்கிறான் சொல்லுவார்கள் இல்ல இங்க அல்லாவுக்காக ஏழைகளுக்கு கொடுத்தா நாளை மருமையில் எடுத்துக்கொள்ளலாம் உடனே அபு தகதா சொன்னாங்க எனக்கு ரெண்டு தோட்டம் ஒட்டி ஒரு தோட்டம் மசித் கொஞ்சம் தூரத்தில் ஒரு தோட்டம் ரெண்டையுமே உங்களுக்கு கொடுத்தா அல்லாவுக்கு கடன் கொடுக்கிறேன் அப்படியே மனம் அந்த மனம் கொடுக்கும் மனம் அப்படி கொடுத்தாங்க நீங்களே எடுங்கள் நாயகனே பெருமையாள் சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தை கொடுத்துருங்க அங்கே தான் குடும்பம் குட்டி எல்லாம் இருக்குது மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மனைவி மக்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இவ்வளோ தோட்டத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு மனைவிட்டு சொல்றாரு அம்மா இந்த தோட்டத்தை ரசூருக்கு கொடுத்துட்டேன் அல்லா கடன் கேட்டான் கொடுத்து விட்டேன் நம்ம அந்த தோட்டத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல அந்த மனைவி வந்து சொன்னது என்ன தெரியுமா ரபி அல்லாஹு அல்ல உங்களுடைய வியாபாரத்தில் வரக்க செய்வான்னாங்க இன்னைக்கு நம்ம மனைவி விடுவாலை ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டை ஒப்படிப்பா பள்ளியாஜல் கொடுத்துட்டேன் மாமா நம்ம அந்த வீட்டுக்கு போகலான்னு சொன்னாக்கா இவர் கவரத்து தானே தான் போகணும் விசத்தை வச்சிருவான் இருக்குது குட்டி இருக்குது எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒட்டு போட்டு இவர் கொடுக்கற இல்லையா ஆனால் அந்த சாமக்களின் நிலை இந்த அபுத்தான் ஒரு ஏழை ஒரு ஏழை பெருமாள் நான் செல்லலா கோழி வருஷத்தில் வர்றாரு பணக்கார சகாமி அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவரு அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேரிச்ச மரம் ஒரு பழத்தை எடுத்து என் புள்ள வாயில போட்டான் அந்த வாயில இருக்கிற பழத்தை புடுங்குறேன்னு என் புள்ள உதட்ட கிழிச்சுட்ட வருது நான் என்ன திருமண சிலல்லா சார் அந்த பணக்கார தொடரை சொன்னாங்க வாய பழம் உனக்கு சொந்தம் பழத்தை எடுக்கலாம் வாயை கிழித்து இருக்கிறாய் அதனால அந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்களேன் இவருக்கு உனக்கு சொர்க்கத்துல மரம் சொர்க்கத்தில் மரம் அவர் புதுசாக இசலாத்துக்கு வந்து வருது அதெல்லாம் முடியாது துட்டே இருக்காங்க அப்டி தருதா நான் டீ பேசுவா நான் பேசுவா அந்த மரத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா நேராக போய் உக்காந்து பேசுனாங்க அந்த பணக்கார சகாபி என் தோட்டத்துலேருந்து பத்து மரம் தர்றேன் இந்த ஒரு மரம் தருவீங்களா முடியாது உடனே மரங்க நூறு மரம் ஒரு மரம் கிடைக்குமா முடியாது என் தோட்டத்தில் மொத்தம் ஆயிரம் மரங்கள் இருக்கிறது ஒரு மரம் சரி ஆயிரத்துக்கு சரி ஆயிரம் மரத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி கொடுத்துட்டேன் சலாபிக்கு சந்தோஷம் ரசூலுக்கு சந்தோஷம் பெருமானாரின் முகத்தை பார்க்கிறாரே ரசூலே என் தோட்டத்தை கொடுத்துட்டேன் அவருக்கு மரத்தராடுத்துட்டேன் கிளம்பி போறாரு கிருமணார் கூப்பிடறாங்க உனக்கு சொந்தத்துல மரம் தர்றேன்னு சொன்னனே அந்த மரம் எப்படி இருக்கும்னு கேட்கவே இல்லையா வந்து அதுதான் மரம் எப்படி இருக்கும் சொன்னார்கள் அந்த வேகமாக செல்லுகிற குதிரையில் நீ செல்லுவாய் ஐநூறு ஆண்டுகள் சென்றிருப்பாய் அந்த அந்த மரத்தில் முடிந்திருக்கீம் புத்திமான அந்த தோட்டத்தை பார்த்து பெருமானி அழைத்து பார்த்துக்கொண்டே இருக்கிறாயே இல்ல பாப்பா இந்த தோட்டத்தை வாங்கலாம் நினைச்சாரு அதுக்குள்ள மௌத்த வாங்கி இருந்தால் எங்கள் கஷ்டமெல்லாம் தீர்த்திருக்குமே வாங்காமல் சென்று விட்டாரு அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்க பெருமான இதற்கு பகரமாக தோட்டம் தருவான் அதில் எத்தனை மரம் இருக்கும் என்று மழக்குகளால் கூட எண்ண முடியாது மழக்குகளால் கூட எண்ண முடியாது மேல பழிய போடுற இது எனக்கு தான் சொந்தம் என்று பெருமான விசாரிக்கிறார்கள் உண்மையில் நியாயமானவர் அபூலு பாபா இந்த சொல்லுகிறார் பெருமனார் செல்ல அல்லாஹ் வரைய சில பாபா அந்த இடம் உனக்கு சொந்தம்தான் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை அபுல் பாபா ஆனால் அந்த எத்தீமின் மனதை உடைக்காது அபுல் பாபா கொடுத்து விடலாமே மனதை உடைக்க வேண்டாமே அல்லாஹ் பெருமா நான் நடந்து கொண்ட விதம் நாயகத்தினுடைய மனைவிமார்கள் வரலாறுமா எட்டு மாதம்தான் ரசூல்லா கூட வாழ்ந்தாங்க ஆனா ஒம்பது எத்தி வளர்த்தாரு ரசூல்ல ஒரு பெருநாள் அன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரே ஒரு பையன் மட்டும் கவலையோட உட்காந்து இருக்கிறாரு பெருமாள் ஐயாப்பா அப்படின்னு கேட்குறாங்க நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு எங்க அத்தா இல்ல எல்லாம் புத்தாடை அணிந்திருக்கிறார்கள் எனக்கு கொடுக்க ஒருத்தரும் இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் ஒருத்தர் என்னை சேர்த்துக் கொள்ளவும் இல்லை என் பிள்ளைகள் யாருமே சேர்த்துகள் பெருமையார் கரல்லா கொலிவச்சலம் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து சொன்னார்கள் தம்பி உன்னை எத்தையும் வேண்டியார் சொன்னது இதோ பாத்திமா உன் சகோதரி பாத்திமா சகோதரி இதோ அலி சகோதரியின் கணவன் கல்லாத்தை பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் இப்ப கடந்த காலம் எப்படியோ போகட்டும் நாம ஐயத்தீன்களை எடுக்க வேண்டும் அது கசாவத்து உள்ளத்தினுடைய இறுக்கத்தை குறைத்துவிடும் கஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அப்ப எத்தீன்களை ஆதரிக்கிற உணர்வுக்குவானாக தகவல் அல்லாவை ஒருவன் கையில் பிடிக்க வேண்டுமானால் தன் குடும்பத்தில் இருக்கிற எத்தீன்களை ஆதரிப்பவராக ஆக வேண்டும் அல்லாஹ் கபுள் செய்தார்கள் உரிவானாக அன்பிற்குரியவர்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு துவாவை பெருமானம் என்ற இந்த துவா பெரிய துவா இல்ல ரொம்ப சின்ன வரி ரெண்டு வரி அல்லா சஹிலா ஜாவின சஹிலா இதா எல்லா பிரச்சனைகளையும் இதை தீர்த்துவிடும் என்றார்கள் பெருமானார் நாம் இந்த துவாவையும் மனநம் செய்கிற நன்மக்களாக ஆகுவோம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக அலகம் இல்லா ரபில்லா